तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தவே தாத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நேம் கிச்சி வித்தியா விதூஷா தும் மூடா வங்கம் பரம் भगवान ஆத்மக்யான உபதேசத்தை பண்ணுறதுக்காக புத்தவருக்கு பல விஷயங்களை சொல்லுகிறார் ஈஸ்வர்ப்பண புத்தியோடு स्वधर्म அனுஷ்டானம் பண்ணி विवेक வைராக்கியத்தை சம்பாதித்து நம்ம ஞானத்தை பெற்று மோட்சம் அடையணும் அப்படிங்கிறதான் இங்கே இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் நம்ம அனாவசியமாக இந்த சரீரத்தில் அபிமானத்தை வச்சு தர்மா தர்ம விவேக்கங்கள்னால் எதையோ அடையிறோம் இதெல்லாம் விடுறோம் நல்லா நினச்சிட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு வீண் அப்படிங்கிறத சொல்கிறார் அதாவது யார் ஒருத்தன் ஈஸ்வர பக்தியோட தர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு தான் இந்த உபதேசம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே என்ன சொல்கிறார் தேஹினாம் சுகம் கிஞ்சித்து ந வித்தியதே தேஹினாம் தேஹிநாம்னு சொன்னால் அபிமானத்தை வைத்து இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் தேஹினாம் அப்படின்னா தேகை வர்த்தமானானாம் ஜீவானாம் அப்படின்னு அர்த்தம் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு சுகம் கிஞ்சித்து ந வித்தியதே சுகங்கிறது உண்மையிலேயே இல்லவே இல்லை யாருக்குன்னா விதுஷாம் தேஹினாம் அப்படி நல்ல அறிவுள்ள ஜீவாத்மாக்களாக இருந்தாலும் அறிவை நன்கு பயன்படுத்தக்கூடிய ஜீவாத்மாக்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் வாழ்க்கையை புரிஞ்சுண்டு இந்த ஜென்மா எதுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிந்து கொண்டு ஈஸ்வர பக்தியோட தர்மானுஷ்டானத்தை பண்ணுகிறார்கள் ஆக அபிமானம் ஆனும் தர்மானுஷ்டானத்தை பண்ணணும்னா நான் அகம் ஜீவோஸ்மி அப்படிங்கிற அபிமானம் ஆனும் ஆக இல்லாட்டி இந்த லௌகிக மெட்டீரியலிசத்துக்கு கூட அர்த்தகாமத்தை விரும்பி செயல் அகம் தேகோஸ்மிங்கிறது சுபாவமாக இருக்குது அவனுக்கூட விவேகம் கிடையாது அந்த ப்ராக்கிருத்திகமாக இருக்குது இந்த ஜீவாத்மாவாக இருக்கேங்கிறது கொஞ்சம் சம்ஸ்கிருதி ஒரு பண்பட்ட விஷயம்தான் பாபத்துக்கு பயப்படுறது புண்ணியத்துக்கு ஆசைப்படுறது புண்ணியத்தை நிறைய பண்ணுறது பாபம் பண்ணாமல் தவிர்க்கிறது பண்ணியிருக்கிற பாபத்துக்கு பிராயஷித்தம் பண்ணுறது இப்படியெல்லாம் இருக்கிறது அதை தான் இங்கே விதுஷாங்கிறார் சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டவர்கள் இங்கே விதுஷாம்னு சொன்னால் கர்மகாண்ட விதுஷாம்னு அர்த்தம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தர்மத்தினால் நமக்கு சுகம் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு மெட்டீரியலிஸ்ட்டுக்கு தர்மா தர்மம் அவனுக்கு ஒன்று விவசாய கிடையாது எப்படியா சாப்பிடணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இவன் கொஞ்சம் விவேகமாக பண்ணுறான் அப்படிங்கிறார் ஆகவே தேகினாம் கிஞ்சித்து சுகம் ந வித்தியே விதுஷாமப்பி இருந்தாலும் கூட அதாவது ஜீவாத்மா சரீர பேதம் இருக்குது தர்மம் இருக்குது ஈஸ்வரன் இருக்கார் கர்மகாண்டம் இருக்குது இப்படின்லாம் தெரிஞ்சவண்ண கூட இந்த உலகத்தில் சுகம் இருக்கானா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் தர்மத்தினால் அர்த்த சுகம் காம சுகம் விஷய சுகம்னு சொல்லுவோம் அந்த விஷய சுகம் வாஸ்தவம் இல்லைங்கிற இந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம் இல்லை அனுபவிக்கிறோம் இல்லையா அது வந்து உண்மையானதான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லை ததாச்ச யா விதுஷாமப்பி ததா எப்படி அறிவாளிகளுக்கு வந்து இருக்கக்கூடிய சுக்கம் உண்மையில்லைன்னு தெரிகிறதோ விசாரித்து பார்த்தா அதே மாதிரி மூடானாம் துக்கம் அப்பி கிஞ்சித்து ந வித்தியே மூடானாம் அப்பின்னு போட்டுக்கணும் மூடர்களுக்கும் கூட துக்கம் என்பது உண்மையில் இல்லவே இல்லை மூடனை என்ன சொல்கிறான் நான் ரொம்ப துக்கப்படுறேன் துக்கப்படுறேங்கிறான் அதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு ஒன்றும் தெரியல அஜ்ஞானி அப்படிங்கிறான் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அவன் சொல்கிறானோ இல்லை அஜானின்னு தெரிஞ்சுக்கிறதே விவேகம்தான் ஆனால் அர்த்த காமத்தில் ஆசை உள்ள இருக்கிறவனுக்கு அவன் அப்பப்போ துக்கப்படுறேன் துக்கப்படுறேங்கிறான் இவன் தர்மத்தை பண்ணி நான் சுகப்படுறேன் ஈஸ்வர பக்தி பண்ணி துவைத்த பக்தி பண்ணி நான் இருக்கேன் தர்மத்தை பண்ணி சுகப்படுறேங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் வியாபாரிக திருஷ்டியில் சரி ஆனால் அது உண்மையில்லை அதோடய ஆழத்தை பார்த்தா வெளியிலருந்து இல்லை எந்த விதமான அனுஷ்டானத்தினாலேயோ எந்த கண்டிஷன்னாலேயும் கிடைக்கிற ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் இல்லை ஒரு செயலாலோ செயலின் விளைவாலோ உண்டாகின்ற இன்பம் இருக்கிறதே அந்த இன்பம் உண்மையான இன்பம் இல்லை துன்பமும் உண்மை இல்லைங்கிறார் என்ன காரணம்னா இன்பத் துன்பத்தோடு தன்னை இணைத்து கொள்வது தான் இன்பத் துன்பங்களுக்கு காரணம்ங்கிறார் பரம் அகங்கரணம் விரதா அந்த பரம் அகங்கரணம் விருதா இந்த பரம்ங்கிற சப்தம் அனாவசியமாக ரொம்ப ஆழமாக நம்ம அகங்காரத்தை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது குடிக்கிறது அதுக்கு மேலே எதுன காரணம்னு சொன்னால் வீணான இந்த அகங்காரம்தான் சுகதுக்கத்துக்கு காரணம் சுகமும் இல்லை இந்த இன்பமும் உண்மை இல்லை துன்பமும் உண்மை இல்லை இன்பத் துன்பம் என்பது உண்மை அல்ல இன்பத் துன்பம் உண்மை என்பதற்கு காரணம் இந்த உடலோடு நாம் வைத்து கொண்டிருக்கிற பற்றே காரணம் என்பதுதான் சொல்கிறாருங்க துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை இன்பமும் துன்பமும் தன்னை உடலாக கருதிக்கொள்வதால் அல்லது உடலை உடையவனாக தன்னை கருதிக்கொள்வதால் முட்டாள் உடலாக தன்னை கருதிக்கொள்வதனால் அவன் துன்பம் ஏற்படுகிறதுங்கிறான் அறிவாளி உடலுக்கு வேறானவனாக தன்னை கருதிக்கொள்வதால் இந்த இன்பம் தர்ம சுகம் உண்மை என்று நம்புகிறான் உண்மையில் உடலும் நாம் அல்ல உடலை உடையவர்களும் நாம் அல்ல என்பதுதான் உண்மைங்கிறது இங்கே உபதேசத்தினுடைய நுணுக்கம் தொடர்ந்து நாம் ஸ்லோகங்களை படிக்கிறதுக்கு பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணலாம் நேகி சுகம் கிஞ்சித் வித்திய தேதுஷாமி தாச்சு மூடா நாம் விர்தாஹங்கரணம் பரம்